வணக்கம் ஜனவரி 14 இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று நற்றினையின் பொதறிவு குவியலுக்காக நான் உங்கள் வா காவ்யா நான் அரசன மகளிர் மேல்நிலைப் பள்ளி வலசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய பொதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று கிரிப்டான் என்பது ஒரு மந்த வாயு இரண்டு புவியின் மேற்பரப்பில் அதிகமாக கிடைக்கும் உலோகம் அலுமினியம் மூன்று மனித உடலில் யூரியாவை உற்பத்தி செய்யும் உறுப்பு கல்லீரல் இனி இன்றைய பொதறிவு கனவினா ஒன்று துணி இயந்திரம் துணிகளை உலர்த்த எந்த விசை பயன்படுகிறது இரண்டு தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டவர் யார் மூன்று நீதி கட்சி அரசின் முதல் முதலமைச்சர் யார் இன்றைய பொதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்